நாச்சென்ன வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் உணவு இன்னைக்கு செய்யப்போகுது காலான் மொச்சை சொதி செய்ய தேவையான பொருட்கள் காளான் ஒரு கப் மொச்சை ஒரு கப் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுக ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கருவேப்பிளை சிறுதளவு காஞ்ச மிளகாய் மூணு இஞ்சி ஒரு தொண்டு சின்ன வெங்காயம் கால் கப் பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு ஒரு சீக்கிரப்ப மஞ்சள் படி கால் ஸ்பூன் தேங்காய்பால் ஒரு கப் தயிர் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு வறுத்த பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து மொச்சையை வந்து நல்லா ஊற வச்சுட்டு மஞ்சப்படி உப்பு கலந்து குக்கரில் வச்சு நல்லா ஒரு அஞ்சாறு விசல் கொடுத்து நல்லா நைஸாக நான் மாதிரி வேக வச்சு வச்சுருவோம் நல்லா வேக வச்சிடணும் அப்புறம் இந்த வெங்காயம் பொடியை பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் அப்படியாக கட் பண்ணி வச்சிடலாம் கொத்தமல்லி தாழி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிடுவோம் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் போட்டுருவோம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா கிளி போட்டுருவோம் கருவேப்பிலையை போட்டுட்டு இஞ்சி இப்போ எண்ணெய் சாப் பண்ணி இந்த வெங்காயத்தை நல்லா வத போட்டு வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு இந்த காளான் போட்டு வதக்குவோம் அந்த எண்ணெயிலே வதக்கிப்போம் பச்சை மிளகா பொடியாக பய நறுக்கி போட்டு அதையும் வதக்கிடுவோம் இந்த மொச்சை வெந்திருக்குலையே அதை எடுத்து இதில் கொட்டி அதில் இருக்க தண்ணியோடவே கொட்டி நல்லா வேக விடுவோம் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி கலந்துருவோம் ஏற்கனவே உப்பு ம மொச்சைக்கு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு கலந்துருவோம் அப்புறம் மஞ்சள் படி போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து கொஞ்சம் ராஸ்மல் போட்டுன்ட்டு இந்த தேங்காய்ப்பால் ஊற்றி ஒரே ஒரு கொதி ஒரு கொதி வரட்டோன்னு ஒரு ரொம்ப தேங்காய்பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதனால் தேங் தயிர் ஊற்றி நல்லா கலந்துருவோம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு கலந்துட்டு கொத்தமல்லி தாயையும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதிகம் கலந்து விட்டுடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த வறுத்த பூண்டு வறுத்து வச்சிருக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை கட் பண்ணி அதை போட்டுட்டு கார்னிஷ் பண்ணி வச்சோம் சூப்பரா அண்ட் ஹெல்தி காளான் முச்சை சொதி தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்